அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து ஏசி மானுவேல் இந்த சிந்தனையின் தலைப்பு தமிழரின் அறிவு தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கெட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர் நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருப்பதால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர் கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்ப தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றுடொன்று இணைக்கும் போது அவற்றுக்கிடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணிகளை அறைந்தனர் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர் இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்க போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார் இரும்பு ஆணிகள் கப்பலில் துருபிடித்துவிடும் என்பதால் மரத்தினால் ஆன ஆணிகளையே பயன்படுத்தினர் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுதுபார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகளானாலும் பழுதுபார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார் சிந்திப்போம் தமிழரின் அறிவை உணர்ந்து நாம் செயல்படுவோம் விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு நன்றி